நம்மளோட பழைய வழிகளை பார்க்க வேண்டாம் திருவடியை தஞ்சாமு போய் அவன் திருவடியை கத்தியின் போய் விழுந்துட்டோம்னா நம்மள்ட்ட எத்தன தோஷங்கள் இருக்கட்டும் எத்தனை பாபங்கள் இருக்கட்டும் பிராரப்த கர்மா என்ன பண்ணும் சஞ்சித்த கர்மா என்ன பண்ணும் எந்த கர்ம நம்ம பாதிக்கும் வாத்சல்யம் நான் வந்து இருக்கச்சே எந்த கிரகத்தும் நம்ம போக அவசியமே இல்லை அவன்கிட்ட ஒரு அனுகிரகம்னு ஒண்ணு வச்சுருக்கான் அந்த அனுகிரகம்னு இருக்கச்சே நம்ம வேற ஒரு கிரகத்தை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல பிராட்டி புருஷகாரத்தோட எம்பெருமான திருவடியை பற்றினா நம்மளை ஏத்து பாண்டு அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாதிக்கிறார் அடைந்தவர் இகழும் கொள்கையனோ எற்றே தடம்பில் வாதலிப்பது அன்று அதை அன்னைக்குட்டி மேல இருக்கிற அழுக்க எப்படி தாய்ப்பசு நக்கி எடுக்கணும் அதை போல அடியார்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைகளையோ தோஷ போக்கியமா எடுத்துக்கிறான எம்பெருமான் அப்படின்னு அருளாளு பெருமான் எம்பெருமான் சாதிக்கிறார் டைம் கருதி சொல்ல வேண்டியிருக்கு ஆள வந்தாருமே பன்னெண்டு குணங்களை சாதிக்கிறார் பசி வதான் சமகிருத சமஸ்தல் எல்லாருக்கும் வசப்பட்டவன் உலகமே கண்ணன் வசம் இருக்கு ஆனா கண்ணன் வந்து அடியார்கள் வசம் இருக்கான் தாடு அடியார்கள் தாட நிப்பானாம் எப்பேற்பட்டவன் எத்தனை தர தூது போனான் எத்தனை தர அவமானப்பட்டான் எனக்கு ஆனி முனிசார்தூல கிங்கரோ சமூபித்தேஷ்டம் வை சாசனம் கரவா கிம் இம்ம முனிசார்தூல முனிசார்தூல கேக்குற விஸ்வாமித்து என்ன என்ன என்ன எபெருமான் மனுஷாளுக்குதான் இல்ல உலங்குகளு கூட ஓடி வரானோ இல்லையோ நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்னாரிடரணி ஓடி வந்தானா இல்லையா அதனால பக்தீன் தான் பராதீனன் கண்ணன் எம்பெருமான் ராமன் எந்த எப்பெருமான் எந்த அவதாரமா இருக்கட்டும் எல்லாமே பக்தர்களுக்கு தன் உணமையும் கொடுப்பானா உதார உணம் பிரியவாக்கு தான சீலச்ச பதான்யகா பரிகீர்த்திதகா சொல்ற அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் கொடுப்பான் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் யாராருலாம் என்னென்ன உணவு எம்பெருமான் திருநாமமே குடுக்கும் எல்லாத்தையும் குடுக்கறது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுக்க கூடியது அப்ப எம்பெருமான் கொடுக்காம இருப்பானா அத்தனையும் கொடுப்பான் வசி வதான் குணவான் குண்யத்தை குணகான்ட்டு எம்பெருமானோட ஒரு குணம் வந்து பரமபதத்துல பகல்ல வெளிச்சம் போட்ட மாதிரி அர்ச்சையில தான் அவனோட குணம் பிரகாசிக்கும் பிள்ளலோகாச்சார் சாதிக்கிறார் பூர்ணம் என்கிறாலே எல்லா குணங்களும் புஷ்கலங்கள்றாரு இங்கதான் அர்ச்சையில தான் வந்து அவனோட குணம் பரிபூர்ணமா இருக்கான் கேக்குறார் கோன்வஸ்மின் சாம்ரதம் லோகே குணவான் கட்ச வீரியவான் தர்ம கேச கிருத சத்தியவாத்தியம் ராமாயணத்துல பேசியும் நாரதரும் பேசுவம்மா மகாவீரியோ திருமான் திரு அப்படின்னு சாதிக்கிறார் இவனை சுவாமி வேற எழுத்தார் அதனால அடியேன் பன்னெண்டு மணிக்கு தான் ஆரம்பிச்சார் அதனால் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடையவன் எம்பெருமான் அந்த குணத்தை ராமாயணத்துல ரொம்ப அழகா வர்ணிக்கிற குணவான்யா குணவான் ருஜு ருஜுனா மனம் மெய் சரீரத்தாலேயோ வாக்காலையோ உள்ளத்தாலேயோ உள்ள ஒன்றுபட்டு அப்டத்து இருப்பானா எம்பெருமான் ராமபிரான் ஆரண்ய காண்டத்துல சொல்ற சூர்புடா வந்து கேக்குறா நீ யாரும் கேட்கறா நான் யாரோ இதை வழித்தவறி காத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிக்கலாம் இல்ல என்னோட பத்னியும் என்னோட சகோதரனும் காடு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது அவள் ஐசியம் வந்து காட்டு சொல்லலாம் ராமன் அப்படி சொல்லலையா உள்ளத உள்ளபடியே சொன்னானா வால்மீக்கு சொல்ற ருஜு புத்தி தயா சர்வம் உபசக்ரமே அப்படின்னு சொல்ற உள்ளத்தை உள்ளபடி மனம் மொழி எல்லாமே வந்து ஒரே போல இருந்தா கவிடுத்து இருப்பானாம் ராமன் அததான் சாதிக்கிறார் என்னம் வந்து பாவசுத்தின் பெருமான் பவித்திராம் பவித்ரமச்ச மங்களம் அர்ஜுனன் வந்து கண்ணன் பரபிரம் பரம பவான் அப்பா கண்ணானி ரொம்ப பவித்திரமானவன் அச்சங்கிறார் பன்னலார் பயிலும் பவித்திரேங்கிறார் பன்னாண்டு பவித்திரனும் பெரியாழ்வார் சாதிக்கிறார் அப்படிப்பட்ட பாவம் எல்லாரையும் பவித்திரமா ஆக்கக்கூடியவனா நம் போன்ற சேதன சம்சாரிகளை அகஸ்தியர் பாவனகா சர்வலோகானா சுவேவ ரகுநந்தன சொல்றார் உத்தரவாக்கியம் உத்தரகாண்ட சொல்றார் அப்பா ரகுநாதா இவ் உலகத்தெல்லாம் பரிசுத்தப்படுத்துவியுன்னு கேக்குறார் இவ்வளோ திருவடி ஸ்பரிசம் பட்ட உடனேயே அகலே சாப விமோசனம் ஆச்சு அவ போய் குச்சலர ஆலிங்கனம் பண்ணா எல்லாருக்கும் தெரியும் என்ன நடத்துது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தி பாவசுத்தி உடையிறது அவனோட திருவடி பட்டா அவனோட அவனோட தொட்டா ஸ்பரிசம் அதுதான் சுசுகிங்கிறார் மிருதுகுற அடுத்தது ஆள வந்தார் மிருதுகுனா விசிலேஷமே பிடிக்காது அவருக்கு எம்பெருமானுக்கு சம்சிலேஷன் தான் பிரிவின்றி ஆயிரம் நிற அவர் எப்பவுமே வந்து அவருக்கு சம்சலேஷம் தான் விசிலேஷமே எம்பெருமானுக்கு பிடிக்கும் ஆதி காலத்துல ஒத்தனா அப்ப அவருக்கு அது மாதிரி சுவார்த்த நிரபேட்ச பரதுக்க அசஹிஷ்ணுதா தனக்குன்னு ஒரு பிரயோஜனம் இல்லாத மத்தவா படுற கஷ்டத்தை பார்த்து எம்புரமான் தவிச்சுப்படுவானா அது ராமன் யசனேசு மனுஷியான ருசம்பவதி துக்கிதக அப்படிப்பட்ட குணமா அவனுக்கு அதுதான் தயாளுகுங்கிற மருது தயாலுகு மதுரகா மதுரகான எனக்கு பாலை தேலே கண்ணலே அமுதே திருமாளிரஞ்சோலை கோணையன்னார் ஆழ்வர் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் கொண்டவன் எம்பெருமான் எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதேங்கிறார் நம்மாழ்வார் திருவேங்கடமுடியான வியாக்கியான ரொம்ப அழகா சொல்றார் அவன் நிர்தயன் ஆனாலும் விட ஒண்ணாத சாரஸ்யத்தை சொல்லுகிறதுங்கிறார் இந்த மதுரகாங்கிறதுக்கு சாரஸ்யம்னா இனிமேன்னு அர்த்தம் எம்பருமா நிர்தயனா ஆனாலும் விட ஒண்ணாத சாரஸ்யமா அப்படிப்பட்டவன் மதுரகா ஸ்திரகா பிடித்தபடி விடமாட்டான் என் அடியார் அது நம்பமாட்டான் எம்பெருமான் எல்லாருக்கும் சமோகம் எல்லாரும் அவனுக்கு ஒண்ணுதான் ஏழை பணக்காரம் ஞானி அக்ஞானி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேல் ஜாதிக்கு எதுவுமே கிடையாது எம்பெருமானுக்கு கொள்கை கொலாமை இல்லாதான் ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படிப்பட்டவன் சமஹா முருது தயாலுகும் மதுரஸ்திர சமஹா கிருதி யாராவது ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணணும்னா அதை பண்ணி முடிச்சுதான் விபீஷணனுக்கு ராஜ்யத்தை குடுக்கணும்னு நினைச்சான் அந்த காரியத்தை பண்ணி முடிச்சான் அதுதான் யாராவது நினைச்சு அதிக கொண்டாடுவானா என் ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய் என் அடியாரை நோக்கினாய் எனக்கு ஒதுங்க இடம் இடம் கொடுத்தாய் நினைச்சு போனான் அப்பேற்பட்ட அவன் அப்படியே தான் ஒரு காரியம் பண்ணாலும் ஐயோ நான் அவளுக்கு ஒண்ணு பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சுப்பானான் திரௌபதி கிருஷ்ணான் கூட்டுறது அவளுக்கு ஒரு குறையாவே இருக்கு கடைசியில கிருஷ்ணான் கூட்டி போய் அவளுக்கு ஒத்தாசம் அவளுக்கு ஒத்தாசம் அப்படின்னு ரொம்ப குறையோட தான் மேல போனான் கோவிந்தேதி யதாகிரந்த கிருஷ்ணமாம் தூரவாசினம் குணம் பிரவர்த்தியமே கிருதயான் சர்பதிங்கிறார் வட்டிக்கு கடன் வாங்கினா அந்த வட்டி எப்படி ஏறுமோ அதை போல எனக்கு அந்த குறை இருந்து எறியின்றே போறது அப்படின்னு அப்படிப்பட்டவன் எப்படி எடுத்துக்கணும் வசி சுபாவதகா கல்யாணிக்கு ஏறி கொண்டதில்லை ஆழ்வார் அனுபவிக்கிறார் இந்த இடத்துல எம்பெருமானோட குணத்தை வந்து நம்ம சொல்லி இவ்வளவுதான் சொல்ல முடியாது எத்தனை குணங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் அவனுக்கு சீலகுணம் உண்டு அதுதான் வந்து அந்த குணத்துக்கு வந்து யாரும் ஈடுகட்ட முடியாத ஒரு சீரகுணம் ஏழை ஏதலன் கிளிமகன் என்னாதிரு மற்றவர்களை நோக்கி உன் தோழி உண் என்று ஒழிந்த மனத்து இருந்திட ஆழிவண்ணா நீ அடியனை அடைந்தேன் அணிபொழு திருவரங்கத்தம்மா அணைகிறார் அந்த சீலகுணம் அதுக்கு கிட்ட யாரும் எதுவுமே பண்ண முடியாது அதனாலதான் இதெல்லாம் பேசினே போகலாம் அதனால்தான் அளப்பரிய ஆரம்பத்தேன்ற முடிவே கிடையாது அதுக்குதான் திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார் எம்பெருமான் இந்த அக ஜகத்துக்கும் காரணமா இருக்கட்டும் நிமித்த காரணமா இருக்கட்டும் உபாதான காரணமா இருக்கட்டும் சககாரி காரணமா இருக்கட்டும் பக்த பராதீனன் பத்துடைய அடியவருக்கு எளியவன் எம்பெருமான் அடியார்களுக்கே அதனால தான் அவரோட சீன குணத்தை சொல்லி ஆழ்வார் வந்து இந்த பாசுரத்துல எம்பெருமான் குணத்தை யாராலையும் பேசி முடிக்க முடியாது அப்படின்றதுனாலதான் அளப்பரிய அப்படின்னு சொல்லிட்டார் அவர் உறக்க உற குணத்தை நம்ம சொல்ல முடியாது இவ்வளவுதான் நம்ம எப்படி சொல்ல முடியும் சீரங்கு உலக்க ஓதுவனேன்னு சொன்ன மாதிரி நம்ம அவருடைய எம்மருமான் குணத்தை இவ்வளவுதான் வரையற சொல்ல முடியாது அதனால ஆழ்வாராலேயே சொல்ல முடியல அடியனாலே எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆழ்வாரே சொல்றும் ஏத்தி ஏழு உலகமும் ஏத்தி நீயும் எங்க கூட வந்து சொன்னாலும் உன்னோட பெருமையே சொல்ல முடியாது உன்னோட பெருமை இவ்வளவுதான் கிடையாது வேதமும் எதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு உடுத்து அப்படிப்பட்ட உனோட குணத்தை பேச முடியாதுன்னு நினைவு பண்ற அடுத்தது ஆண்டாள் நாச்சியார் உலகளம்தான் வாய இந்த ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில எம்பெருமான விட்டு பிரியாம எம்பெருமானுக்கு எப்பவும் அந்தரங்கமா இருக்கக்கூடிய பாஞ்ச ஜன்யத்திட்ட பேசச்ச பாஞ்ச ஜன்யத்தை கொர சொல்ற மாதிரி சொல்லி அவனோட பெருமைய பறை சாட்டுறான் இங்க அந்த பாஞ்ச ஜன்யத்தையும் சொல்றான்னா மத்த காட்டிலும் எம்பெருமானோட சம்சலேஷத்துலயே இருக்கும் இந்த பாஞ்ச ஜன்யம் இந்த சக்கரமாவது எங்கயாவது யாருக்காவது ஒரு ஆபத்துனா போகும் ஆனா சங்கு அந்த மாதிரி போர்த்துக்கு உண்டான சந்தர்ப்பமே கிடையாது எப்பவும் எம்பெருமானோடய சம்சலேஷிக்கும் அது மட்டும் இல்ல சங்கோட குரல் கேட்டா ஆண்டாளுக்கு தனக்கு எம்பெருமான் குரல் கேக்குற மாதிரி இருந்துதான் அந்த சங்கு கண்டா ரொம்ப பிடிக்குமா சங்கு கிட்ட கேக்குறா ஏ சங்கே நீ எப்ப பார்த்தாலும் சாப்பிடறது எது தெரியுமா இந்த அன்று உலகம் அளந்தான் அடி போட்டின்ட்டு எம்பெருமான் உலகத்தெல்லாம் அளந்தானு திருவாயில உள்ள அமிர்தத்தை தான் நீ சாப்பிட்ற அப்படிங்கிற எம்பெருமான் வாயில தான் அமிர்தம் கிடையாது எம்பெருமான் திருவடியிலேயே அமிர்தம் இருக்குமான் திருவடியில அமிர்தம் தவாசிதாத் தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேஷர கம் வீக் உன் தேன் மலரும் தேனே மலரும் உன் திருவடி தாமரைகளில் ஈடுபட்ட என் மனமானது வேற எங்கேயும் போகாதேங்கிறார் அப்படிப்பட்ட திருவடியிலையும் எஸ்ய திரிபூர்ணா மதுனா பதானி இருக்கக்கூடிய திருமேனியா அதனாலதான் அந்த திருவேடிய வந்து தன்னோட தலைமையில இருக்கணும் பிரார்த்திக்கிறதுனாலதான் ஆள வந்தார் வந்து கல்பக துவாரம் திருவிக்ரமத்வ சரணா முஜத்வயம் மதிய மூர்தானம் மலங்கரிஷ்ய தீங்குற அப்படி அந்த திருவடி என் அலங்காரம் பண்ணட்டோங்கிற அப்படிப்பட்ட ஒரு திருமேனி அதத்தான் ஆண்டாள் சொல்ற நீ சாப்பிடறது கண்ண நெம்பெருமானோட வாயில உள்ள அமுதம் நீ தூங்கறது எங்க தெரியுமா கடல் பண்ணன் கடல் பண்ணனோட நிறத்து இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே நீ சாட்டு அங்கே நீ தூங்கிட்டு இருக்க இது உனக்கு தகுமான்னு ஏன்னா எம்பெருமான அனுபவிக்கச்ச ஆண்டாள் வந்து கூடியிருந்து குளிர்ந்து சொன்னவாவோ அவளுக்கு பாகாவத சம்ஸ்லேஷன் தான் எப்பவுமே ஆனா இங்க சங்கு வந்து எம்பெருமான தனியா அனுபவிக்கிறதா அதனால ஆண்டாள் என்ன கேட்கறா நீ நீ சாப்பிடுறதும் எம்பெருமான் திருவாயூல உள்ள அமிர்த்தத்தை சாப்பிடுற நீ தூங்குறதா அங்கதான் இந்த சாட்டு தூங்குறது எப்படி இருக்குன்னா இந்த கோவில்கள் ரொம்ப சுகவாசி சில பேர் இருப்பாளாம் கோவில்ல விநியோகம் வாயிண்டு மாலையை போட்டு அங்கேயே தூங்குவா அந்த மாதிரி இருக்கு நீ பண்றது இப்போ பகவத் விஷயத்துல ஈடுபட்டவா பாகவத சமுர்த்தி ஓனா வாழுக்கு அடியாரோட சமர்தி இல்லாம நீ தனியா எம்பெருமான நீ அனுபவிக்கலாமா ஏன்னா இவ வந்து அடியோவோடும் நின்னோடும் தகப்பனார் சொன்னார் பெரியாழ்வார் இவனுமே போதுவீர் போதுவீரம் சொன்னவ ஆண்டான் இப்படி இருக்கா நீ ஒண்டியா எம்பெருமானம் அனுபவிக்கலாமா உலகம் தான் ஏன் உலகம் தான் வாய முதம் ரெண்டு விஷயம் முதல்ல ஆண்டாள் ஆச்சியார் சாட்சா அப்படின்ட்டு பூமி பிராட்டியோட வம்சமா அவதரித்தால் பராக பெருமாட்டை கேட்டுக்கொண்டதற்கடி எல்லா ஜீவராசிகளும் உஜ்ஜீவனம் அடையும் பொருட்டு ஆண்டாள் நாச்சியாராக அவதரித்தாள் அப்போ இவ வந்து பூமி பிராட்டியா இருக்கிறதுனால இந்த லோகத்துல உள்ள அத்தனை சேத்தனா சேத்தன எல்லாருக்கும் அவர் தாய் அவ எல்லாமே அவளுக்கு குழந்தைகள் அவரோட குழந்தைகள் தான் எல்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியா அச்சுத வல்லபான் பேரு அவளுக்கு மாதவி மாதவி பிரியாம் அச்சுத வல்லபான்னு பேரு அவளும் பிராட்டி வந்து நமக்கு தாய் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானம் அவன் என்ன நினைக்கிறா எம்பெருமானுக்கு திருவடி பிடிச்சு விடுறாளா அப்போ அந்த பெருமாள் நினைக்கிறாரா ஐயோ இப்ப நம்மளோட திருவடி எல்லாம் இவளுக்கு ஏதாவது தாரகியம் புறந்தடவி அப்பால் மிக்க திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார் கதிரவனும் தவிர ஓடி தாரகியின் புறந்தடவி அப்பால் மிக்க நம்ம வந்து நம்ம நம்ம திருவடியை புடிச்சு விட்டவளுக்கு நம்ம ஒரு ஏதாவது திருப்பி பிரதி உபகாரம் பண்ணணுமே அப்போ இந்த லோகங்கள்லாம் திவம் அந்தரிஷம் சக்கரமேண்டு இந்த லோகத்துல தேவர உலகம் இந்த அந்தரிக் எல்லாம் அவரோட திருமேனி தான் பிராட்டி பூமி பிராட்டியோட திருமேனி நம்ம உலகத்தை அழப்பது என்ற ஒரு வியாஜத்தை வச்சு நம்ம திருவடியால இந்த உலகத்தை அளந்தா அவன அவரோட திருமேனியை நம்ம ஸ்பரிசம் பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்றதுனால இதக்கரமேன்ட்டு தன்னோட மூன்றடி வச்சு அளந்துட்டாராம் பெருமாள் இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு திருவக்கரம் அவதாரம் அவளுக்கு உலகன் பேர்பாடின்னு மூணாவதுல எடுத்தவொடனே மத்யாவதார அந்த ஆர்டர்ல வரல தனக்கு பிடித்த கண்ணனை சொல்லல மனத்துக்கு இனியான்னு சொன்ன ராமனை சொல்லல ஆனா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு இங்க சொல்ற பின்னாடியுமே அன்றையும் உலகம் அளந்தாய் அடி போட்டின்னு வச்ச அங்க வந்து திருவிக்ரம் அவதாரத்து தான் முதல்ல பாட்டு பாடுறா இதோட நூறு விசேஷம் என்னன்னா நாச்சியார் திருமொழியில கடைசியில பெருந்தாளுடைய பிராநடிக்கு வியாக்கியான திருவிக்கிரம அவதாரம் பெருந்தாள்னா உலகத்தெல்லாம் அழகணும்னா அப்ப அவளுக்கு ஒரு பெருந்தாளா பெரிய திருவடியா இருந்தாதான் அளக்க முடியும் அப்ப பெருந்தாளுடைய பிராள்னாக்க அங்கயுமே திருவிக்கிரம அவதாரத்தை அவ சொல்லிருக்கலாம் மனசுல வச்சுட்டு அர்த்தம் என்ன காரணம்னா தேவர்கள் எல்லாம் போய் நாம சங்கத்தமன் பெயர் பாடிங்கிறா அப்ப ஓங்கி உலகலந்த உத்தமனுடைய பெயரை பாடினாலே என்ன கிடைக்குமா மாதம் உமாறி பெய்யறது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் கிடைக்கிறது நீங்காத செல்வம் கிடைக்கிறது ஒரு தாய்க்கு என்ன பிடிக்கும் தன்னோட குழந்தைகள் சுபீக்ஷமா இருக்கணும் தன்னோட குழந்தைகள் க்ஷேம இருக்கணும்னு பிடிக்கும் ஆண்டாண்டு பூமி பிராட்டியாரம் அந்த லோகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளும் அவரோட குழந்தைகள் அப்ப அவ எதை விரும்புவோம் குழந்தைகள் விரும்புவோம் அப்ப ஓங்கி உலக உத்தமன் பேர் பாடினாலேயே இந்த மாதிரி இத்தனை வாங்க குடம்பெறும் வள்ளல் பெரும்புக்கள் இத்தனை கிடைக்கச்சே அப்ப அப்ப ஏற்பட்ட எம்பெருமானோட திருவடி இந்த லோகத்துக்கு பட்டுதுன்னா அப்ப எவ்வளவு சுபீட்சமா இருக்கும்றத நினைச்சுட்டுதான் அந்த ஆண்டாள் நாச்சியார் உலக அளந்தான் வாயமுதம் அப்படின்னு சாதிக்கிறார் அப்போ எம்பெருமாரோட திருவடிப்பட்டு நம்ம இவ்வளவு சௌக்கியமா இருக்கிறது காரணம் வேற எந்த அவதாரத்திலையும் இப்படி லோகத்தை கண்ணன் அழக்கல ராமன் அழக்கல எங்கெங்கயோ ஒவ்வொரு இடத்தும் வந்துட்டு போயிட்டா தவிர உலகம் முழுவதும் அளந்ததுன்னா அது திருவக்கிரமாவர அவதாரத்துலதான் அளந்தார் ஆண்டாள் நாச்சியாருக்கு தன்னோட யஜமானன் நம் குழந்தைகளுக்கு ஸ்பரிசத்தை கொடுத்தாரே ஒரு தாயானவன் தகப்பன் குழந்தைய வாரி அனைத்து ஆலிங்கன பண்ணா எப்படி பெருமிதப்பட்டு சந்தோஷப்படுவாளோ அத போல தன் பர்த்தாவான திருவிக்கிரம பெருமாள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் தன்னோட திருவடியை வச்சு அவனோட அனுகூரகத்தை காட்டி அவனுக்கு அத்தனை சுபீஷத்தை கொடுத்ததுனால தான் இப்ப ஆண்டாள் நாச்சியார் உலகளந்தான் வாய